الَّذِينَ يَعْلَمُونَ அல்லாவி நல்லடியா அன்பு சகோதரர்களே பெரியார்கிறேன் அல்லாவை அன்று பயந்து தத்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பாள் உங்களுக்கும் நசிகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் சென்ற இஸ்லாமிய வருடத்தின் சில மாதங்களில் சரியானால் என்ன என்பதை நாலு பொத்பாக்களில் நான் பேசி வந்திருக்கிறேன் மொகர்ணமுடைய புதிய வருடம் ஆரம்பமாகி 14 நாட்கள் முடிந்து பதினஞ்சாம் மொகர்ணமில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு சொல்ல அலி அவர்களுடைய பிறப்பு அவர்களின் ஒஃபார் அவர்களின் ஹிஜரத் எதை புதுவர்க்கமாக இஸ்லாமிய கலண்டராக எடுத்துக் கொள்வது என்ற கேள்வி உமர் ரஹிதான் உடைய ஆட்சி காலத்தில் எழுந்த சந்தேகமில்லை நபியுடைய பிறப்பும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களுக்குமே அஹமத்துதான் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல பௌத்த இந்து கிறிஸ்தவிலுள்ள உலகத்தில் வாழக்கூடிய விசதிகள் உலகத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து கால்நடைகள் அனைத்து மீதும் கர்மையுள்ள நபியாக இருக்கிறார்கள் மானை தாயை விட்டு பிரித்த மான்குட்டியை மான்குட்டி நபியை பார்த்து அழுகும் அந்த காட்சை ஒட்டகம் முதிர்வடைந்ததற்கு பிறகு கண்ணீர் வடித்துக் கொண்டு நபியவர்களுடைய நின்ற வரலாறை பெற்றொரு சமூகம்தான் நாம இருக்கிறோம் எங்களுடைய நபியவர்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுவதற்கு ஏராளமாக உண்டு சொல்லி முடிக்கலாம் அது எழுதி முடிக்கலாம் இல்லை சொல்லி முடிக்க முடியாது கடலையே மையாக மாற்றி மரங்கள் எல்லாம் அது வேளவாக அமைத்து எழுத எழுத நபர்களுடைய அந்த வரலாறை சொல்லி முடிக்க முடியாது அப்படி நீங்க மகச்சான நட்பன்பின் மீதெல்லாம் உங்களை அனுப்பியிருக்கிறான் என்ற இந்த மாத்திரம் உலக சேர்ந்து பதினாறு பாகத்தில் அதை எழுதிருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது நான் எனக்கு கவலையாக இருக்குது நான் இந்த வாழ்க்கையில் இதை படிச்சு முடிப்பலான பதினாறு பாகத்தில் ஐம்பது உலகாக்கள் சேர்ந்து எழுதி தந்திருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் படிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் நபியுடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய அம்சத்தையும் மனிதன் அது கருத்து கெடுத்தால் நிச்சயமாக அதுக்கு நிகராக திரண்டு விருக்க முடியாது உண்மையான அன்பன் என்ற இந்த மிக ஆழமாக ஆகியவை என்று கேட்பதோடு அன்பையும் உலகத்துடைய இந்த ரெண்டு கவுனுக்கும் உள்ள தலைவராக வந்த அந்த ஹதரத் முகமது அவர்களுடைய உண்மையான அன்பை என்னுடைய உள்ளத்தில் இறக்கிவிடும் என்றே ஒவ்வொருவரும் தினமும் மாதம் மட்டும் நான் சொல்ல வேண்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அதை சொல்லிக் கொண்டே போகலாம் ஆக புது வருடத்தை ஆரம்பிப்பது என்பது நபியுடைய பிறப்பா இறப்பா முடித்தி எட்டை முடித்து ஒன்பதில் நுழைந்திருக்கிறோம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரஸ் செய்ததை இஸ்லாமிய அந்த ஹிஜிரி கலண்டராக அதை மாற்றிக்கொண்டார்கள் பசு செல்லா வரைவு செல்லும் அவர்கள் நமக்கு தந்து சென்றிருக்கும் ஒரு மாபெரும் செல்வம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகள் அதில் ஒரு முக்கியமானது அதுல மருமகன் உஸ்மான் அதை தலைமராக அந்த ஜவாபுக்கு அமீராக அவர் போகுதார் அங்கே நபியுடைய மகள்யா ரவி அல்லாஹோ அன்பா அவர்களும் போகுதார்கள் மக்காவை விற்று உ அவர்களுடன் மகளான மீர் மடித்தார்கள் என்னுடைய மகள் அது ஒரு ஈர கொலையாக இருக்கும் அது பாத்திமா மட்டுமல்ல அது உம்மக்கு மட்டுமல்ல அது செய்யணும் மட்டுமல்ல அதே இடத்தில் தான் வகிக்கிறார்கள் என்று நபியவர்கள் மால மாலையாக கண்ணீர் ஒடிக்க அந்த காட்சியை பார்த்து ஒரு குரத்தில் நவியவர்களுக்கு சந்தோஷம் லூ தலைகி அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன் ஹிஜரத் செய்தார்கள் அதே சுண்ணத்தை என்னுடைய உண்மத்தில் முதல் இந்த குடும்பத்தில் மருமகனுக்கும் மகனுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசிவாக்கிறார் என்றே உள்ள அவர்கள் சென்றதும் ஹிசரத்து தான் அல்லாஹுடைய தூதர்கள் அல்லாஹுடைய அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட ரசூர்மார்கள் நபிமார்கள் அவர்களுடைய பணிகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அல்லாவுடைய உதவியாக இருப்பது என்பதை அது மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது கண்ணியமான அல்லாஹ் பாராட்டக்கூடிய நேரத்துல السابق قولاً أولون من المحاجرين والأنصار والذين اتبوهم بإحسان رضي الله عنهم برضو عن سورة التوبة عودي نور عبد الرواسنم على هاها ملي جردين عند من نور كل حجرت سيدا بركل سبحان الله أبركل المحاجرين الأنصار كل, كل ناغ اللہ بننا لون دمركل انجلائهم اللہ وقت وقت يار اللام அவர்களுடைய வழியில் செல்வார்களோ சென்ற வழியில் அதை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய அந்த சுப செய்தி இந்த அல்லா நாளை கிராமத்தில் நன்மாராயம் சொல்வது போல அறதீக்கும் مالنا لا نرضى يا ربنا نال قيامتنا لقيم فرندكم دير خلا يل قردكم لكولا غير وحلو عليكم ردواني فلا اسخة عليكم بعده ابدا نال اونغ لئي فرندكم لين اذا كنت قرأت كما تتعلم الله وي درسرم الله وي فاكم اند باكي الله وي سرکت الله الرحمن اندر التلامتين الله سيئب بلده إنكم سترون ربكم كما ترون هذا القمر لا تضامون في رؤيته الله هو إنه انجل صندر لي عند فهنا لأود تنتل فاتقضي قنر الله صندق فيرقل الله إنكم انجلكم عند فاكياتي نسيبات والاك عند الله أحل عليكم ردواني فلا أصلت عليكم بعده أبدا إننا نوضاني بلندكم دين إذك بردنا نوضل لن وفي كيواتي من بسرطة ார்களோ அவர் நன்மாராயம் தருகிறது நானும் நீங்களும் இந்த இருப்பிடத்திலே இருந்து கொண்டு அல்ல இடத்தில் உள்ள செய்ய வேண்டும் என்னையும் அந்த கூட்டத்தில் அபுமர் அலி தல்லா சாய் அபுதா அவர்களோட அன்சாரிகளும் அபோ ஐயோ அன்சாரி ரவி அல்லாஹோ அன்பாளர்கள் நபிக்காக வீட்டை திறந்து வைத்து காத்து கொண்டிருந்த எங்கு நீங்கள் தங்க நிற்கிறோம் ஒட்டமும் எங்க போய் அமருவோம் அதுதான் என்னுடைய இடமாக இருக்கும் என்று மதீனாவில் வரவேற்பதற்காக வேண்டி அந்த கவிதையை பாடியவர்களாக மதியனா எதிர்பார்த்திருக்கிறது குபாவில் தங்கிருக்கும் அலுலம் அவர்கள் மதீனாவை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் எந்த வீடு உங்களுக்கு காத்திருக்கிறது எந்த செல்லும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது எந்த குடும்பம் அர்ப்பணிக்க இருக்கிறது நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல மோசாலை அந்த பலூரி செயலர்கள் அந்த வரப்புக்கு பாத்தீங்கன்னா அவர்களை பார்த்து சொன்ன சமூகம் தான் அந்த சமூகம் செல்லம் அவர்கள் எங்களுடைய உள்ளத்தில் அந்த அவர்கள் ஈமான் கொண்டதை கொண்டு நாமும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பதிவுடன் வாழ்ந்து அதே ஈமானுடன் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் நசைவாக்குவனாக அவர்களில் ஒரு பெண்ணை எடுத்தாலும் அவர்களுடைய ஆணை எடுத்தாலும் அவர்களுடைய இறுதி சகாவி எடுத்தாலும் இறுதி சகாவி எடுத்தாலும் அவர்களுடைய சிறுவனை எடுத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ததை நிச்சயமாக நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது மறக்க கூடாது என்னுடைய இந்த வெம்பரில் நான் தொடர்ச்சியாக பதினொன்று மாதங்கள் போதின அந்த அவர்களை பற்றி இருக்கிறேன் பெற்றுக் கொள்ளலாம் குழந்தைகளுக்கு அதை ஞாபகப்படுத்துங்கள் நீங்களும் அடிக்கடி அதை கேட்டுக் அல்லாஹ் எங்களுடைய அந்த குலப்பாக்களுடைய அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லாடைய அன்பையும் அந்த அஷரா முபஷரா அந்த பத்து சகாவல் அவர்களுடைய அன்பையும் அந்த பதிரியின்கள் அவர்களுடைய அன்பையும் அந்த அவர்களுடைய அன்பையும் அந்த அன்சாரிகள் அவர்களுடைய அன்பையும் அதில் ஒரு சிறுவராக இருக்கக்கூடிய நாலு வயது குழந்த அவருடைய வீட்டுக்கு நபியவர்கள் வந்து கணத்துல தண்ணீர் எடுத்து வாயில அந்த தண்ணீரை போட்டு மஜ்ஜ நீ மச்சன் என்ற முகத்தில் நவியவர்கள் உமிழ்ந்தார்கள் துப்பினது என்று நாலரை வயது குழந்தையுடைய அன்பும் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை சஹாபாக்களுடைய அன்பாக இருக்கும் மதீனாவில் வந்து சேர்ந்த சல்மான் பாரிஸ் அவர்கள் நவியர்களை வந்து பார்த்தார்கள் அவர்களுடைய மேனில் ஒரு போர்வை இருந்தது அதை நகற்று விட்டு பார்த்தார்கள் முத்தையை நபி அவர்களை கண்டவுடன் சல்மான் அவர்களை அவர்களுக்கு தன்னுடைய பழைய ஞாபகம் வந்துவிட்டது நான் ஈரான்ல இருக்கக்கூட நெருப்பு வணங்கி கொடுக்கின்றேன் என்ற வாப்பாவோட சென்று வாப்பா நெருப்ப வணங்கி இன்றைய வலியுறுத்துவார் எனக்கு நெரு வழங்கிறதுக்கு வரலா திருமதி என்ற ஒரு நூல் இருக்கிறது அதனுடைய விறுறை இருக்கிறது எழுதி இருக்கிறார்கள் வாழ்க்கையில ஒருமுறை பணம் கொடுத்து வாங்கி அதை வீட்டுல வச்சுக்கோங்க பெரிய வரக்கத்தாக இருக்கும் குழந்தைகளுக்கு வாசிக்கவிங்க நீங்க வாசிங்க நபியுடைய பல முடியிலிருந்து கால் முறைக்கும் எந்தெந்த பகுதிகளை நபி அவங்க என்னென்ன பாவிச்சாங்க அது வாதா அது ஒட்டகா அது குதிரையா அது கழுதையா அது தோளா அதனுடைய கவசமா நவியுடைய வீடா நவியுடைய விருப்பா நவியுடைய அமர்வா நவியுடைய இரவா நவியுடைய பகலா நவியுடைய தயாரமா அவைகள் எல்லாத்தையும் அதில் திருநங்கிராமத்துல இவர்கள் ஷாய்வு பெருமது இங்கிலீஷ்ல மிக டிரான்ஸ்லேஷன் இருக்குது மொழித்தெடுக்கப்பட்டிருக்கதை கொண்டு வாழ்க்கையில எட்டு மசிதல கால் வைக்க இடது கால வச்சுட்டதா இல்ல நபியவர்கள் அப்படி வைக்கலெட்ல போய் வாஷ்ரூம்ல போய் மனது கால நபியவர்கள் அப்படி செய்யல நின்று கொண்டு தண்ணீர் நபியவர்கள் மட்டுதான் என்று அல்லா கண்டுவானாக கண்ணியமான சகோதரர்களை பெரியா அது பேசிக் கொண்டே இருக்கிறார் சந்தேகம் கிடையாது அந்த ரபியவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றுதான் இந்த இடத்தில் பேச விரும்பியதை நான் இங்கு பேச விரும்புகிறேன் இதை முதலாவதை இசலத்தை கலண்டரை பற்றி சொன்னேன் அல்ல எனக்கும் உங்களுக்கும் நசீவாக்க வேண்டும் என்று சொன்னேன் நவையுடைய அன்பை என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் நிரப்பமிட வேண்டும் என்று அல்ல இடத்தில் சொன்னேன் இறுதியாக உன்னத விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த வாரம் ரெண்டு சாதத்தை ஞாபகப்படுத்துகிறது ஒன்றே அதற்கு குமர்வதேலானுடைய சாதத் ரெண்டாவது அதற்கு ஹொசை நான் உடைய சாதத் அந்த தமிழாக்கத்தில் மணாக்கிண்ட சிறப்புகளுடைய பகுதியில் உமர்ரதிலா நபர்களுடைய சாதத்தை பற்றி தமிழ் மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசியுங்கள் அவர்கள் குத்தப்பட்ட நேரம் அந்த இரவு நேரம் அவர்கள் மசித நகைக்குள்ளே அவர்கள் குற்றப்பட்டார்கள் அவர்களும் வெட்டப்பட்டார்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் இது ரெண்டும் நடந்தது இந்த மகாரண மாதத்தில் இந்த புது வருடத்தில் ஷரீயத்துடைய தொடராக பேசிக் நாம் ஷரத்துடைய ஒரு தலைப்பாக இன்றும் இதே சரியத்தை அஞ்சாவது புத்பாவாக நான் உங்கள் முன்னிலையில் சென்ற இஸ்லாமிய அந்த வருடம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான் நாலு புத்மாக்களை ஊதினர் ஒன்றே புது வருடத்திலும் அதே ஞ்சன் இதுவரைக்கும் நான் ஞாபகப்படுத்தினதும் அதுதான் அது முஸ்ரத்தாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் அலுவலம் அவருடைய அன்பாக இருக்கலாம் அது இஸ்லாமிய அந்த புது வருடத்தை ஆரம்பித்ததாக இருக்கலாம் நாம் புது வருடத்தில் வந்திருக்கிறோமே இந்த புது வருடத்தை நாம் எப்படி கலிக்க போகிறோம் என்ற அந்த எண்ணமாக இருக்கலாம் நான் மதீனாவில் மோத்தாக வேண்டும் எல்லாம் அவர்கள் கேட்டது போன்றே நானும் இடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது நான் அங்கே போயிருக்கும் பொழுது கேள்விப்பட்டது ஒரு பெரிய ஆளின் அது உள்ள போறது என்பது சிரமமான காரியம் நான் மிக சிரமப்பட்டேன் அவருடைய அந்த ஐசியூலுக்கு பூந்துவிட்டேன் அவருக்கு அந்த நேரம் அவருக்கு அவருக்கு அந்த நேரம் நான் நினைக்கிறேன் பகது மன்னர் அவர்கள் சௌராக மன்னராக இருக்கிறார்கள் அங்கே இருந்து தகவல் வந்திருக்கிறதை இவரைக்கு கொண்டு வாங்க உள்ள போகிறேன் அவரை பற்றி நான் கேள்வி என்ன பட்டேன் என்றா அவரை இறுதி நேரத்தில் நபி அவர்களுடைய அன்பை பற்றி நவியுடைய மௌத்தை பற்றி மதீனாவை பற்றி பேசிக் அவர் அதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த பெரிய ஒரு பிரசிட பாதுகாப்புடன் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் கையில் உயர்த்தி ஜுவா செய்யும் பொழுது அவர் கையை உயர்த்தி ஜுவா செய்தார் அதுக்கு பிறகு அவருடைய உடம்பை அங்கே ஆபரேஷனுக்காக கொண்டு போனார்கள் பொழுது அவருடைய உயிர் திருந்துவிட்டது அவர் மதீனாவுடைய சின்னத்தின் வகையில் அடக்கம் செய்யப்பட்டார் எனக்கு எங்க வசதி இருக்குது எனக்கு எங்க மதீனாக்கு போகிறோம் இல்ல அந்த அன்பும் எடுத்து கிராமத்தினாலையில் அல்லா அந்த அன்புடன் உங்களை வெளியாக்குவார் அல்லாவும் நிச்சயமாக அதை நமக்கு நசீவாக்கி விடுவார் கனிமன சகோதரர்களை பெரியார்களே இன்றைய காலகட்டத்துல உலகளாவின் ரீதியில முஸ்லிம்கள் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் காஷ்மீர் அது ஒரு வகையான சோதனை ஈராக்கை பார்த்தா அது வகையான சோதனை மக்கள் இருக்கிறார்கள் ஈராக்கு போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்களுடைய காலில் நொம்பிகளாக ஹரத்துக்கு வரக்கூடிய ஏராளமான வீல் சேர்களை பார்த்தா அதுல அவர்கள் வருவாங்க ஆப்கானிஸ்தான் நான் ஞாபகப்படுத்தின சின்ன குழந்தை உண்டு எப்படி அந்த கடலோரத்துல தண்ணீர்ல வதங்கி கொண்டிருந்த அந்த காற்றை பார்த்தேன் துருக்கியுடைய ஒரு தான் என்ன சொன்னார் என்பதையும் இந்த மெம்பர்ல ஞாபகப்படுத்திருக்கிறேன் மரணத்தை தான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது கண்ணியமான அவர்கள் இந்த மிக விருப்பமாக கேட்டு வந்தார்கள் பாதையில் மரணமும் எனக்கு திரவ வாங்கவும் யார் எனக்கு நிவீன மரணமும் பின்பு ஏத வாழ்க்கை மரணத்து தான் மூணு அல்லது வேறு விவாதத்துகள் ஏழு விழுத்தம் முசல் அவர்கள் நபி அவர்கள் மதியனானது மோக்காகிறார்கள் அவர்கள் யுத்தத்தில் மோக்காகவில்லை ஆனால் ஆயா வியலாளர் சொல்கிறார்கள் நபியுடைய சக்கராத்து நேரத்தில் நெஞ்சில சாஞ்சது இந்த நேரத்தில் அந்த தொண்ட குழுவில சிறப்பு நிறமாக அந்த தாக்கம் வெளியானது அது என்னவென்றால் ஊதி பெண் கொடுத்த விஷத்தின் தாக்கம் தாக்கத்தால் நபியவர்களுக்கு அந்த வர்ணம் ஏற்பட்டது உமரத்தில் அவர்கள் நவியர்களுடைய நிஜத்துடைய நேரத்தில் அந்த பொந்துக்குள்ளே காலை போட்ட நேரம் பாம்பு கொத்தாக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒன்று உண்மையான அவர்களுக்கும் உஸ்மான் ரஜேலா அவர்களுக்கும் ரெண்டு மாமனாருக்கும் மருமகனுக்கும் உமர் ரதேலான் மாமனார் அந்த திருமணத்தை நபையவர்கள் பெற்றிருந்தார்கள் உஸ்மான் ரதேலான உங்கூரையும் அந்த ஷரியத்துடைய ஒரு பகுதிதான் இந்த மரணத்தை அந்த கண்ணோட்டம் ஒன்று முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கிறோம் சிறிய சகாவி பெரிய சகாவி வயோதிக சஹாவி அவர்களை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம் அவர்களுடைய மஹமூது சல்மான் பாரிஸ் பற்றி சொன்னேன் அல்லவா சல்மான் வயதை அடைந்து என்பதை உலவாக்கிடத்தில் கருத்து வேற்று என்பதை அஹ் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சிலர் அதைவிட கூட குறைய சொல்லிருக்கிறார்கள் 120 ஏராளமாக எண்பத்தி மூணு வயதில் அந்த அம்பரு அவர்கள் கண்ணீர் மடிக்கிறார்கள் நபி அவர்களுடைய அந்த ஞாபகத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாழ்க்கையை முழுதாக பின்பற்றக்கூடிய அவர்களுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் அல்ல பரிபூர்ணமாக நுழைத்து விடுவார்கள் அன்பான சகோதரர்களை பெரியார்களே இசலத்தை ஞாபகப்படுத்தும் பொழுதை மொஹர்ரமை ஞாபகப்படுத்தும் பொழுதை புதுவரிடத்தை ஞாபகப்படுத்தும் பொழுதை ஹசன் ஹுசைன் உதயலா அவர்களையும் உமர் உதயலா நவர்களையும் ஷஹாதத்தை ஞாபகப்படுத்திவிட்டு மதீனாவுடைய மௌத்தையும் சொல்ல நமக்கு தந்த ஒரு முக்கியமான நான் இதைதான் பேச வேண்டும் என்று உத்தேசித்து வந்தேன் ஆனால் அந்த நபியின் உடைய மௌத்தையும் ஞாபகத்தையும் அவருடைய பிறப்பையும் சொல்லிக் கொண்டு அதை எதிர்பாரா இந்த நபியுடைய அன்பையும் கருணையையும் ஞாபகமூட்ட வேண்டும் என்று மனம் தூண்டியது வேற சௌதரிகளே கண்ணிய சௌதரிகளை சகி முகாமியுடைய ஒரு பாடத்தை நான் இன்று ஒரு பொத்மாவாக அமைக்கலாம் என்று உத்தேசித்து ஆறாவது ஹதிசியும் அந்த தொடரில் வந்திருக்கக்கூடிய தலைப்பில் வந்திருக்கக்கூடிய ஹதிசிகளை கிதாபுல் எல் எல்முடைய பாடத்தில் செல்லது ஜபல் அவர்கள் ஆயுஷா ரத்தியல்லால் அவர்களுடைய இந்த ஹதீஸை பதிவு செய்யும் பொழுது உமர் ரதில்லால் அவர்கள் ஒரு தலைவர் இமா புகாரி அவர்கள் ஒரு தலைப்பு செல்கிறார்கள் இமா புகாரி அவர்கள் ஒரு ஹதீசை தயார் செய்வதற்கு முன்பு ஒரு தலை பெறுவார்கள் முதலாவது வளர்ந்து அந்த ஒரு பதிவு செய்கிறார்கள் எங்களோட அமருங்க எங்களுடைய ஈவானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள் கிதாபுல் எல் பாடத்தை அவர்கள் பதிவு செய்யும் பொழுது செய்கிறார்கள் அவர்கள் விபரீத முடிவுக்கு வந்துவிடக்கூடும் என்று அன்றி சிறந்த ஒன்றை கூட செய்யாமல் விடுவது இதுதான் என்னுடைய தலைப்பு மக்கள் சிலர் ஒன்றை தவறாக விளங்கி விபரீத முடிவுக்கு வந்து வருவீர்கள் இல்லாம நீங்க அறிவோட நுணுக்கத்தோட தெளிவோடு தவிர உணர்வோடும் உணர்ச்சியோடையும் செயல்படக்கூடாது என்பதை இந்த காலத்தின் ஒரு முக்கிய விஷயமாக நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை சொல்லிவிட்டு அடுத்து நான் இதை விவரிக்க உத்தேசிக்கிறேன் இந்த காலம் எல்லாரும் எல்லாரும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்களாக தான் எல்லாரும் செயற்படும் மார்க்க விஷயமாக இருந்தாலும் அது சரியத்துடைய விஷயமாக இருந்தாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ஒரு தூர் நோக்கோட நிதானத்தோட சிந்தனையோட செயல்படக்கூடியவர்களாக காட்சி அளிப்பது மிக குறைவாக இருக்கிறது வேண்டுகொள்கிறேன் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் செயல் புகாரியுகாரி அவர்கள் சையான ஆதாரமாக வைத்து அவர்கள் நமக்கு தந்திருக்கும் இந்த வழிகாட்டலை நூற்றுக்கு நூறு பின்பற்ற வேண்டும் என்று உலமாக்கலையும் புத்திஜீவிகளையும் துறை சார்ந்தவர்களையும் பள்ளி நிர்வாகிகளையும் நாட்டு மக்களையும் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இங்கு கூழ்ந்து இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களையும் நான் வேண்டிக் கொள்வேன் ஆயா ரபில்லால் அவர்களை பார்த்து அலுத் சொல்கிறார்கள் ஆயிஷா எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா காலி இப் அருள் அஸ்வத் இந்த விவாகத்தை இப்லுசுபுரிய மாணவர் அஸ்வத் ரிவாகி செய்கிறார் காலத்தை ஆயா ல இலைக்கு அவர்கள் சொல்கிறார்கள் யார் இந்த ஆயிஷா ரதிய உம்முடன் நிறைய ரகசியங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்களே அவர்கள் காவலை பற்றி உம்மிடம் என்ன தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அல்ல ரகசியங்களை قالت عائشه تسر اليك كثيرا فما حدثتك في الكعبة كابت الله بهذه الشكله ولك ان اسرار تسردت قلت قالت لي ابن زبير رضي الله عنه عائشه رضي الله عنها لك سنك النبي وبركاته صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم يا عائشه النبي وبركاته رضي الله عنها عائشه رضي الله عنها يا عائشه لولا امك حديثهم قال ابن زبير بالكفر لنقدت الكعبه فجعلت لها بابين باب يدخل الناس باب يخرجون ففعلها ابن زبير بما زبره بسرعه عائشه امه دي عند مجموعه اعضاء قريش الكفرى وقت انتك نفسك وان ذاك لم يسمف الا من ذا நான் காவாவை இடித்துவிட்டு அதனை மக்கள் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசலும் வெளியேறுவதற்கு விசாலமாக வேறொரு இரண்டாம் வாசலை அமைத்திருப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் நான் அதை செய்யவில்லை நான் அதை செய்யவில்லை ஏன் செய்யவில்லை அதை மக்கள் சிலர் ஒன்றை தவறாக விளங்கி விபரீத முடிவுக்கு வந்துவிடக்கூடும் என்று அன்றி சிறந்த ஒன்றை கூட செய்யாமல் விட்டுவிடுகிறேன் என்று சொல்ல பொருட்கள் இரண்டாவது சொல்கிறார்கள் அதிர்ந்தால் அவர்கள் முதலாவது பயன் செய்கிறார்கள் நீங்க மக்களிடம் அவர்கள் புரிந்து கொள்வது பொ கருதப்படுவதை விரும்புவீர்களா என்று மக்கள் குறிக்கூடிய விதத்துலதான் பேசலாம் நான் இந்த பொதுவாக வந்து மதரசால பாடல் நடத்துறது போல மதரசா மாணவர்களுக்கு விவரிக்கிறது எல்லாம் இந்த அரை மணி நேரம் முக்காமத்தில் விவரித்தா நீங்க எல்லாரும் பல சந்தேகங்கள்ல போவீங்க எனக்கு அவரோட விவரிக்க உங்களுக்கு நேரம் இல்ல என்னோட இருந்து இதை என்ன நடக்கும் சந்தேகத்தில் சொல்லப்படுது சில விஷயங்கள பேச நிதானமாக பேசணும் தேவைக்கேற்ப பேசணும் அலந்து பேசணும் காலசூலத்தை விளங்கி பேசணும் மக்களுடைய நிலைமையை புரிந்து பேசணும் என்ற ஒரு நீண்ட அதிசய معاذ بن زبله رضي الله عنهم بحواشكر قال يا رسول الله معاذ بن زبلهParticipated قال لبيك يا رسول الله صلى الله عليه واله ان ان ان அவர்களுடைய அந்த ஒட்டகத்தின் Pinnacle அவர்கள் வருகிறார்கள் يا الله என்று நபியவர்கள் கேக்குறாங்க அப ரப்பிக يا رسول الله சொன்னார் الرسول صلى الله عليه وسلم சொன்னார்கள் நபி صلى الله عليه وسلم ما من احد ينشد لا اله الا الله وان محمدًا கல்வி களிமாவை ஒழிக்கிறார்கள் உள்ள சில விஸ்வாசத்தோடு அவருக்கு அல்லகத்தை தடுத்து விடுவார் வாழ்கின்றார்கள் மக்களுக்கு போய் அறிவிக்க வேண்டாமா அவர்கள் சுப நன்மாராயம் சந்தோஷப்படுவார்கள் அல்லவாக்கு சொல்வார்கள் வேண்டாம் அப்படி நீங்க சொல்வது வெறுமனே கனிமாவோடு மட்டும் நீங்க விடுவார்கள் இது ஆரம்ப காலத்தில் மதியனாக்கு வந்ததற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு எப்படி தெரிய வந்தது ஜபல் ரபியலானோ நபியுடைய பிறகு இதை எங்களுக்கு அறிவிக்கிறார்கள் அக்தரையா வாசம் இந்த மௌத்தி நபிவர்கள் அவர்களுடைய வாசம் நேரத்தில் நான் ஒரு ரகசியத்தை மறைத்த குற்றத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தலைப்பை நான் எதுக்காக தெரிவு செய்த கால சூழலை பார்த்து சில விஷயங்களை செய்யணும் சரியால கொல்லப்படுறது எங்களுக்கு கவலை இராக்கில கொல்லப்படுவது எங்களுக்கு கவலை முஸ்லிம்களுடைய உயிர் பரிபோல் அதை தாங்க முடியாது குரான் ஒரு உயிர் யாரும் வீணாக கொண்டால் ஒரு சமூகத்தை கொண்டதற்கு சமம் என்ற எச்சரிக்கை செய்கிறது குரான் இதை பயங்கரமாக எச்சரிக்கை கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்கன்னா ஒருவன் ஒரு உயிரை கொண்டான் வீணாக காரணம் ஒரு உயிரை கொண்டால் இந்த எழுநூறு கோடி மக்களை கொன்றதுக்கு சமம் என்று குரான் உலகத்தில் யாரும் கொள்ளதை ஆதரிக்கக்கூடிய வழக்கம் அல்ல எங்க முஸ்லிம்கள் வெட்டி விட்டார்கள் சொன்னா யுத்தத்தில் எதுக்காக சொன்னால் நபியவர்கள் அன்பு வச்சிருக்கிறது போல உஸ் மீது அன்பு வச்சிருக்க நபியினுடைய வளப்ப மகன் என்று பெயர் பெற்ற செய்துடைய மகன் என்ன தெரியும் நேரத்தில் நான் பூமி குழந்தை உள்ளுக்கு போய் இருந்தா நான் இன்றைக்குதான் முஸ்லீமாக இருந்தா நான் இந்த பாவத்து செய்யாம இருந்தா யுத்தத்தில் சும்மா இல்லை அப்படிப்பட்ட உண்மை இஸ்லாம் ஆதரிக்க முஸ்லிம்கள் கொல்லப்படுவது தாங்க முடியாது ஈராக்கிலையும் காஷ்மீரில் தாங்க அதே போலதான் அந்த சிரியாலையும் தாங்க அப்ப பர்மாவும் சிரியாவும் உயிர் வித்தியாசம் இல்லை நாங்க சிரியாவுக்கு ஒரு ரோட்டில் இறங்கக்கூடாது நாங்க ஏன் இராக்குலாதுல இறங்கணும் என்பதையும் விளங்கிக் கொள்ளணும் அதுக்காக தான் இமோஷன் அல்ல விஷயம் நாங்க உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடாது சவுதி அரேபியாவில் நடத்தது உண்டா பர்மா பாராட்டுக்குரிய விஷயம் சவுதி அரேபியாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய சபையில் இருந்து ஒரு அடிச்சு பாருங்க எனக்கு கிடைச்ச தகவலின் படி என்னுடைய அறிவின்படி உலகத்துல இந்த அளவுக்கு பாப்புலேஷன் உலக வரலாறு கிடையாது முஸ்லிம்கள் உலகத்தில இந்த அளவுக்கு பணம் செல்வம் ஆட்சி பதவி முஸ்லிம்களுக்கு கிடைச்சது போன்று என்றுமே கிடைச்சது கிடையாது அறுபது நாடுகள் குரல் கொடுக்க முடிய இலங்கையில் மறந்துவிட வேண்டாம் என்பதை இந்த புரான் நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் கனிவார சோதனங்களே என்னுடைய பொதுவாக ஆரம்பத்தில் இருந்து கேளுங்கள் சாதத்துக்காக தான் பிறந்திருக்கிறோம் ஒரு பேராவ பறிக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் அந்த பேராவுக்காக உயிரை கொடுத்தால் சாதத்தாக இருக்கும் மிக நிதானமாக நடக்க வேண்டும் உணவுக்களும் புத்திஜீவிகளும் படித்தவர்களும் துறை சார்ந்தவர்களும் சாதாரண மக்களும் சும்மா தூண்டிவிட்டு யாருமே இந்த தூண்டுதலுக்கு ஆளாகி ஜென்ய திருமணமா போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு பத்துவாவை வெளியிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த பத்துவாவை நீங்க தயவு செய்து எடுத்து விநியோகிக்கலாம் படிக்கலாம் பார்க்கலாம் அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் அந்த பத்வா சொல்லுவதை எந்த நேரத்தில் நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அதுக்குள்ள நிபுந்தனைகள் என்ன என்பதை முடிவு இருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் இதை விவரிப்பேன் யாரை விருப்புறீங்களோ இருந்துட்டு காத்துட்டு போகலாம் எங்க செய்யணும் எப்ப செய்யணும் என்பதை பத்தி நான் சுருக்கமாக இதை ஜும்மாவுக்கு பிறகு சொல்வேன் அல்லா எனக்கும் உங்களுக்கும் நிதானமாக கூர்வ இந்த நாடு பயமும்டிய ஏற்க இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு பிரச்சனைக்குள்ளாகி எங்கட உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாம நூறு கோடிக்கு மேலே ரமதான்ல நாங்க எழுந்து எங்களுக்கு உண்மையே அதுக்கு மீதம் கிடைக்காது இந்த நேரத்தில் எங்கே உள்ள விஷயத்துக்காக வேண்டி சந்தேகம் இல்லை பொதுமாவை நல்ல விலைக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்ணியமானவர்களை நீங்க எல்லாரும் நான் அந்த நேரத்தில் இந்த பொத்துமாக கிடைச்சிருந்தா இதே விஷயத்துக்கு அந்த நேரத்திலே நான் பேசியிருக்கேன் அதனால தயவு செய்தி மிக தூர் மிக உணர்ச்சிப்பட்டு செயல்படாதீங்க போய் சிக்கிக் கொண்டு எங்களை இந்த சமூகத்தை வழிபடுத்துறாதீங்க மிக நிதானமாக நடந்து போங்க என்று கேட்டுக்கொண்டு இதுவும் குரானும் அதிசும் இதுவும் சரியத்தை செய்தா என்று சொல்லிக்கொண்டு அல்ல எனக்கும் உங்களுக்கும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ அல்லா பெருவசிக்கும் சகோதரர்களுக்கும் இந்த குடும்பத்திற்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் உங்களுடைய அன்பை புகழ்த்தி விடுவாராக அந்த உள்ளத்தில் அரைக்கி விடுவாராக நபியுடைய உண்மையான பாசத்தின் அன்பையும் எங்களுடைய உள்ளத்தில் நிரப்பி விடுவாயாக சமாதாக்களுடைய அந்த அன்பை கொண்டு நான் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய உள்ளத்திலும் மேன்மையிலும் எங்களுடைய இரத்தத்திலும் அவர்களுடைய அன்பை கொண்டு நிரப்புவாயாக எல்லா மதியில் அவருடைய ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கும் நீ வழிகாட்டுவாராக முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நேர்மையாக நடக்கக்கூடிய மக்களாக இவர்களை ஆக்கருவாராக மக்களில் கஷ்டப்பட்டுக் கொண்டே சிரமப்பட்டுக் கொண்டே அகதிகளாக பங்களாதேஷிலும் உலக நாடுகளும் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பையும் விமர்சனத்தையும் கொடுப்பார்கள் உலகத்தில் யாரெல்லாம் அகதிகளாக இருக்கிறார்களோ துருக்கியில் ஏராளமான சிரியாவுடைய மக்களும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் ஈராக்கிலையும் ஆப்கானிஸ்தானிலும் மிக எழுந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த இந்த வராம முஸ்லிம்களை தைரியும் வரமத்துடைய பதினை ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஹிசரி இன்றைய ஆறு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடர்ச்சியாக நான் ஷரியத் சம்பந்தமாக புத்துபாக்களை சம்மங்குட்ட இந்த ஜாமீல் அர்ப்பர் மஸியில் ரெட் மாஸ்குடைய இந்த இடத்தில் செய்து வந்திருக்கிறேன் அது ஜும்மாவுக்கு பிறகு இன்று மத்தியில் நான் அர்த்தல் ஆர்ப்பாட்டம் பற்றி இஸ்லாமிய வழிகாட்டல் என்ற ஒரு தலைப்பின் ஜமியத்துல்லம்மாவுடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினால கேட்கப்பட்ட ஒரு சத்வாவுக்கு நாம் எடுத்த தீர்மானத்தை உங்களிடத்தில் தெளிப்படுத்த விரும்புகிறேன் ஆர்ப்பாட்டம் செய்வது சம்பந்தமாக இஸ்லாமிய வரையர்கள் பற்றி கடந்த இரண்டு ஏழு நடைபெற்ற நிறைவேற்று குழு கூட்டத்தில் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு நடைபெற்ற பத்வா குழு கூட்டத்திலும் மிக விரிவாக ஆராயப்பட்டு பின்வரும் விடயங்கள் முடிவு செய்யப்பட்டன எந்த விடயத்தையும் பேச்சுவை கலிந்துரையாடல் மூலம் சாதிக்க முடியுமாக இருந்தால் அதனையே முற்படுத்தல் வேண்டும் என்று அகிலத்துள்ளமா கருதுகின்ற எந்த ஒரு விஷயத்தை டயலாக் பேச்சுவார்த்தை மூலமாக சாதிக்க முடியுமோ அது மூலமாகத்தான் அந்த விஷயங்களை சாட்சி கொள்ளும் அது எந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு என்பது உலகளாவிய ரீதியில் ஜனநாயக நாட்டுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை அப்படி எந்த ஒரு விடயத்தையும் பேச்சுவார்த்தை கலந்துதான் மூலம் சாதிக்க முடியுமாக இருந்தால் அதனே முற்படுத்தல் வேண்டும் என்று நாம் சொன்ன பிறகு பேச்சுவார்த்தை கலந்துதான் மூலம் தமது காரியங்களை சாதிக்க முடியாத பட்சத்தில் பிறருக்கு எவ்விதத்திலும் பாதிப்பும் இடையூறும் இல்லாத வண்ணம் கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் பெற்றுக் கொள்ள முடியுமா இன் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடை இல்லை ஒரு தடைப்பட்ட விஷயம் உண்டு அந்த பேச்சுவார்த்தையின் இது அடைய முடியாமல் இருக்கிறது அந்த நேரத்தில் நாங்கள் இப்படிதான் வந்து அடையணும் என்றால் அதுக்கு தடை கிடையாது ஏனெனில் ஆர்ப்பாட்டம் என்பது ஒவ்வொருவனுக்கும் தனிப்பட்ட பொதுவான கோரிக்கைகளை ஜனநாயக நாடுகளில் வேண்டுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு யுக்தி ஆகும் இது அதை கையாளக்கூடிய ஒரு யுக்தியாக இருக்கிறது அவ்வாறு ஆர்ப்பாட்டம் பின்வரும் விடயங்களில் கவனிப்பது அவசியமாகும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த கீழ்கால விஷயங்களை கவனத்தேற்கும் ஒன்னாவது ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படக்கூடிய பிரயோசனங்களை விட அதனால் ஏற்படும் கெடுதிகள் அதிகமாக இல்லாதிருத்தல் ஆர்ப்பாட்டம் செய்வதனால மௌனமாக இருக்கிறதால ஒரு விஷயத்தை நாங்கள் சாதிக்கலுமண்டா ஆர்ப்பாட்டம் செய்து நகண்டாக்கிறத விட என்ன செய்யணும் இருந்து பேச்சுவார்த்தை அல்ல அடுத்த மன்றாட்டல் இதன் மூலமாக ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உயிர்கள் மற்றும் உடைமைகள் போன்றவற்றுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க எந்த காலத்தை கொண்டும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று சொல்லி பொது உடைமைகளையும் அரசாங்க உடைமைகளையும் இவைகளுக்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலாவது ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மக்கள் மக்களின் அன்றாட நடவடிக்கையிலான தொழில் கல்வி பயணம் போன்றவற்றைகளை இஸ்தம்பிதம் ஆக்காமல் இருத்தலும் இது ஒரு அவசியமாக இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டம் என்பது அதை இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வாகன நெரிசல்கள் ஏற்பாடு பயணிகள் நெருக்கடிகளுக்காக அந்த இருக்கக்கூடிய நிலைமைகள் உருவாக்க ஆர்ப்பாட்டத்தின் போது பொது தனியார் அமைப்புகள் நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்கள் போன்றவற்றிற்குள் அனுமதியின்றி அத்துமீறி நுழையாதிருத்தலும் இது அவசியமாக இருக்கும் இந்த இதும் ஒரு இதில் உள்ள ஒரு சர்தான் ஆறாவது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு விருப்பமில்லாதவர்களை ஆர்பாட்டத்துக்கு ஒத்துழைக்கும்படி வற்புறுத்தாதல் வற்புறுத்தாமல் இருத்தல் அவசியம் வந்து மூடுங்க செய்யுங்க அச்சுறுத்தி அது செய்யு இது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு விருப்பம் இல்லை எனக்கிட்ட வந்து சொல்லிருக்கிறாங்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யுங்க கசனு வாப்பா முதலாவது நான் இந்த பத்துவா உங்களுக்கு தருவேன் ஆனால் நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரமாட்டேன் ஜனாயகத்துறை எல்லாரும் கட்டாயம் பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பேன் துவாவுக்கு நிதானமாக இருப்பதுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் சரியத்துறை விஷயங்கள் இது உலகத்துல நடக்கிறது எல்லாத்தையுமே செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாது ஏன்னா இதுல என்னன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வெளியே வாங்கு சொன்னா அதுக்கு ஒரு அந்த அந்த உணர்ச்சி வசப்பு வரக்கூடிய நேரத்தில் கட்டுப்படுத்துறது எங்களுக்கு சக்திக்கு அப்பால் ஆகும் அதுக்கு பிறகு அதுக்கு விலை கொடுக்கிறது எங்களை அளமுடியாது இது இது ஒரு முக்கியமான அந்த வரக்கூடிய வார்த்தைகள் கூட இந்த அது பதிவாகி அது உலகம் எல்லாம் போய் அது அது ஒரு வீணான ஒரு கருத்தையும் அதுக்கு அது வித்தியாசமான கருத்தையும் அது கொடுக்கிறது ஆர்ப்பாட்டத்தின் மூலம் ஏதாவது வன்முறைகள் உருவாகி நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருத்தலும் வேண்டும் ஆர்ப்பாட்டம் செய்வதன் மூலமாக வீணான ஒரு பதட்ட நிலைமையை உருவாக்குறதுக்கு சில எத்தாவது சில குறிப்பிட்ட நபர்களின் சொந்த இலாபங்கள் மறைமுகமான நிகழ்ச்சி நிரல்கள் போன்றவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆர்ப்பாட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தாமல் இருத்தல் வேண்டும் சில அரசியல் லாபத்துக்காக சிலருடைய பயனுக்காக எங்கள் எல்லாத்தையும் வெள்ளை கொடுத்து கொண்டு போயிட்டு நிறுத்தி நாங்க எல்லாரும் மசிதர்களிலிருந்து ஊர்வலம் போய் இப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரையும் கூடாது சென்ற அரசாங்கத்துடைய காலத்துல கூட சில முக்கியமானவர்கள் வேண்டிக் கொண்டாங்க பீஸ் மார்ச் ஒன்று நடத்துவோம் என்று சொன்னாங்க நான் சொன்னேன் எங்களுக்கு சக்தி இருக்குது எங்கட பிள்ளையில பீஸ் மாட்சி என்று சொல்லி கொண்டு போக என்ன சரி நாங்கொண்டு செய்ய தேவையில்லை வெளியிலிருந்து வந்து ஒன்று செஞ்சுட்டாங்கடா இப்படியான ஒரு கலவரத்த பிரச்சனைய இன்றைக்கு உலகளாவிய ரீதியில ஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன சதிகள் செய்யணுமோ இல்லாட்டி என்ன சிசிடிவி இது மஸ்ஜிதுக்குள்ள வைக்கணும் என்று நாங்கே சொல்லணும் இன்றைக்கு மசிதுக்குள்ளையும் சிசிடிவி வைக்க வேண்டிய ஒரு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒன்பதாவதாக பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருத்தல் ஜும்மா தொழுரத்துக்கே பெண்கள் வாருங்க இல்ல நீங்க இவ்வளவு சிறப்பான பரதான தொழுகூட அல்லாதாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க உனக்கு ஈத் பெருநாள் தொழுக தொழணுமா அதுக்கு சரியாவுடைய வரையறைகள் இருக்குது அது பின்னு நீங்க நடந்து கொள்ள வேண்டியதான் அது நீங்க ரோட்ல பெண்கள் இறக்கிக் கொண்டு இந்த போராட்டம் செய்யறது என்ற இஸ்லாமிய முறையில அனுமதிக்கப்பட்டதல்ல பத்தாவது அது கொடும்பாவ எரித்தல் போன்ற சண்மாதத்திற்கு முரணான விடயங்களை தவிர்த்தல் வேண்டும் கொடும்பாக இருக்கிறது என்பதே இது இஸ்லாமிய பார்வையில் உள்ள எரிக்கிறது என்பதே இஸ்லாம் வந்து அது தடுத்திருக்கக்கூடிய உண்டு இப்படியான அந்நியர்களுடைய விஷயங்களை நாங்கள் கையாள் ஆர்ப்பாட்டம் அது ஊருடைய பொது விடயம் சம்பந்தமாக இருந்தால் அவ்வூர் ஆளும்கள் முக்கியஸ்தர்கள் போன்றவர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுத்தல் வேண்டும் அது ஊரோடு சம்பந்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கென்று நாட்டில் உள்ள சட்ட வரைய மீறாதிருத்தலும் வேணும் என்ற இந்த பத்துவாவை நாங்கள் ஜெமேத்துல நிறைவேற்பொதுவாக ஒரு ஃபத்துவா வரக்கூடிய நேரத்தில் ஜெமத்துல பத்துவா குழு ஆத்திரம்தான் அதை வெளியிடுறது ஆனா இது ஒரு நாட்டுடைய உலகத்துடைய ஒரு தூதாக இருக்கு இது ஆங்கிலத்தில் செய்து உலகம் இல்லாமல் இது சொல்லப்படலாம் இது இலங்கைக்கு மட்டுமல்லது அல்ல இதே உலகத்துக்குள்ள ஒரு வழிகாட்டல் ஒன்று எப்படி நீங்க ஜனநாயக ரீதியில ஒரு விஷயத்தை அடையணும் என்று சொன்னால் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் சொன்னா இஸ்லாம் சில வழிகாட்டல்களை அந்த வழிகாட்டுல்களை நீங்க எப்படி கட நடைமுறை படுத்தணும் என்று ஒரு வழிகாட்டில் நாங்கள் கொடுத்திருப்போம் ஒரு ஜே பி யாக இருந்தால் அவர் போயிட்டு ஒரு ஆத்தெடுக்கணும் அதுக்கு இஸ்லாம் என்ன வரையறை உங்களுக்கு சொல்லிருக்குது அந்த வரையறைகளை நீங்க என்ன செய்யணும் ஒரு பேணிக்கொள்ள ஜட்ஜாக போக்கலாம் ஒரு உத்தியோகத்தை பொறுப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு சட்டத்துக்கு வழிபட்டு சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது கீதத்தை படிக்க வேண்டியிருக்கு இப்படி சில சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் அது எப்படி சரியாக எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்ற ஜனநாயக நாடுகளில் வாழக்கூடியவர்கள் எப்படி இந்த விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்ற வழிகாட்டல கொண்டு செயல்படுமாறு பல்ல அல்லா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக செல்ல லாஹா செய்து நாம் ஹமத்